حدیث نوٹی حانی بنت ابو طالب போது அவர்களிடம் நான் சென்றேன் அவர்கள் குளித்து முடித்ததும் எட்டு ரகத்துகள் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக துழ்தார்கள் இதுதான் தொழுகையாகும் ஒன்று ஒன்று ஏழு ஆறு முஸ்லிம் மூன்று மூன்று ஆறு முஸ்லிம் அறிவிப்புகளின் ஒன்றின் சுருக்கமான வார்த்தையாகும்